படகுகளில் பயன்படுத்தப்படும் போட் எனப்படும் தொழில்நுட்பத்திற்காக காப்புரிமம் பெற்றார் ஒரு கண்டுபிடிப்புக்காக காப்புரிமம் பெற்ற ஒரே அமெரிக்க அதிபர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சகோதரர்கள் தமது பறக்கும் கருவிக்கான காப்புரிமத்தை பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் மூன்று ரயில் வண்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதிய விபத்தில் இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவை தாக்கிய கடுமையான நிலநடுக்கத்தில் இரண்டு லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர் மிக கடுமையான சேதம் விளைவித்த நிலநடுக்கங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் புதிய அரசியலமைப்பு சட்டம் அமுலுக்கு வந்து அந்த நாடு குடியரசு சிலோன் என பெயரிடப்பட்டிருந்த அந்நாடு ஸ்ரீலங்கா என பெயர் மாற்றம் பெற்றது காமன்வெல்த் அமைப்பிலும் இலங்கை இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு ஏமன் மற்றும் தெற்கு ஏமன் ஆகிய நாடுகள் இணைந்து ஏமன் குடியரசு உருவாகியது